வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு வைஷ்ணவம் எந்தெந்த நூல்களில் என்னென்ன பகுதி சிறப்பு வாய்ந்தது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது வேதம் அனைத்துக்குள்ளும் புருஷ சூக்தத்துக்கு சிறப்பு தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே மனு தர்மசாஸ்திரத்துக்கு சிறப்பு புராணங்களுக்குள் விஷ்ணு புராணத்துக்கு ஏற்றம் அதபோல் பாரதத்துக்குள்ளே பகவத்கீதைக்கு வைபவம் மகாபாரதம் முழுவுமே ஆச்சரியமான பல கருத்துக்களை அடக்கியது அதிலும் பகவத்கீதை தனிச்சிறப்பாய் பகவானாலேயே உபதேசம் செய்யப்பட்டது அவ்வெம்பெருமானிடத்தில் நேரே கேட்கக்கூடிய பேச்சை அர்ஜுனன் பெற்றான் பஞ்சபாண்டவர்களிடத்திலையுமே கண்ணனுக்கு அத்தீதமான அன்பு பகவானிடத்தில் நேரே அன்பு பெறுவதற்கு எவ்வளவு பாக்யம் செய்திருக்க வேணும் அப்படிப்பட்ட பஞ்சபாண்டவர்களில் நால்வர் ஒரு குளக்கரையிலே மயங்கி கிடக்கிறார்கள் யக்ஷன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போக மயங்கிப் போக சமயன் மூத்தவனான யுசிஷ்டிரன் யக்ஷனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தொடங்குகிறான் கேள்விகள் அதில் நாம் கடந்த நாள் கேள்வி வரை பார்த்துள்ளோம் இனி இன்று பார்க்க வேண்டியது எழுபத்தோராவது கேள்வி அதனுடைய பதில் இதற்கும் எழுபதாவது கேள்விக்கும் சற்றைய தொடர்பு உண்டு கீழே நாம எழுபதுல பார்த்தது அஜானேன ஆபத்தோலோகா இவ்வுலகம் எத்தால் மூடப்பட்டுள்ளது அறிவின்மையாலே மூடப்பட்டுள்ளது அஜானத்தால் மூடப்பட்டுள்ளது ஒவ்வொருவருக்கும் ஞானம் மலர்ந்து விட்டதென்னால் துன்பமே இருக்காது சண்டை கூசல்களே இருக்காது ஏதோ ஒரு விதமான அடிப்படை அறிவின்மையாலேதான் நாம் படும் அனைத்து துன்பங்களும் மெதுமெதுவே அறிவின்மையை போக்க வேண்டும் எழுத்தறிவே இல்லாமல் போனால் கடிதங்களை படிக்க முடியாது ஒருவர் பேசுவது புரிந்து கொள்ள இயலாது நாம் எதில் கையெழுத்து போடுகிறோம் என்பதே தெரியாமல் போகும் இதெல்லாம் அடிப்படையாய் கல்வி அறிவே இல்லாமல் போனால் ஏற்படும் குழப்பங்கள் சரி படித்து விட்டோம் எழுத படிக்க தெரியும் கையெழுத்து போட தெரியும் டிகிரி படிச்சுட்டோம் போஸ்ட் கிராஜுவேஷன் கூட படிச்சுட்டோம் போதுமான சொன்னால் ஆனால் இந்த கல்வியால் அகங்காரம் விலகிறதா தெரியலை இன்னொத்தர கடுத்து நாம் வாழ்வேணும் என்கிற எண்ணம் போய்டுறதா தெரியலே அப்ப இதுக்கெல்லாம் வேற கல்வி தேவைப்படுகிறது அந்த கல்வி இல்லாமல் போனால் அஜானம் ஏன்னா அறிவின்மையால உலகம் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லச்சே எனக்கு தான் எழுதப்படிக்க தெரியுமே அதனால நான் மூடப்பட்டிருக்கவில்லை என்ன நினைத்துக் கொள்ளக்கூடாது இது வெறும் கல்வியறிவை மட்டும் சொல்லவில்லை ஆன்மீக அறிவையும் போதாக Value Education வேல்யூ அது சொல்ொழம் அவசியம் தேவைஸ் எழுதி கல்வினானம் ஆத்மாவை பற்றிய ஜானம் இந்த ரெண்டும் நன்கு ஏற்பட்டால் அப்பா அறிவின்மை இராது எதுவுமே நம்மை மூடாது ரிஷிகளுக்கு என்ன தனிச்சிறப்பு ஆழ்வார்களுக்கு என்ன தனிச்சிறப்பு கீழ்நிலையில் எதையும் பார்க்க மாட்டார்கள் உயர்ந்த நிலையில் தான் பார்ப்பார்கள் அவர்கள் கண்களுக்கு வேறுபாடு படுவதில்லை இதனால் என்ன ஆயிடப்போது இப்போ அப்படிங்கிற கேள்வியை சுலபமாக கேட்டுடுவார்கள் நம்ம பல விஷயங்கள் சண்டை சச்சரங்களில் ஈடுபடுறோம் பூசல்ல ஈடுபடுறோம் போட்டி பொறாமை நிகழ்கிறது ஆனால் அவை அத்தனையும் அந்த பிளேன்லேந்து நம்மளை உயர்த்தி கொண்டு அந்த கீழ் நிலையிலேருந்து நம்மளை உயர்த்திண்டு பார்த்துட்டோம்னால் அது ஆபீஸ்லையா இருக்கட்டும் வீட்டிலேயா இருக்கட்டும் அந்த அறிவின்மையை தவிர்த்து உயர்ந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த பண்பு வளர்வது பிரம்மத்தை பற்றின அறிவு ஏற்பட்டால்தான் அதோட தொடர்பு இருப்பவர்கள் நாம் அப்ப நமக்கு வேற எதுதான் முக்கியம் பிரம்மந்தான் முக்கியம் ஆத்மாதான் முக்கியம் இந்த அறிவு வந்துவிட்டதனால் மூடி கழந்து போகும் இந்த அறிவு இல்லாவிட்டால் அறிவின்மையாலே உலகமே சூழப்பட்டிருக்கிறது என்பதை எழுபதாவது கேள்வியில பார்த்துட்டோம் அதனால சின்ன சின்ன சண்டை பூசல்லாம் வரைச்சே ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவோட இந்த சண்டை போடுவனா என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த உடலோடு இருக்கிறதுனால தான் இந்த சண்டை பாம்பு உடலோடே கடிக்க வருதுன்னு நினைக்கிறோம் தேள் உடலோடே கொட்ட வருதுன்னு நினைக்கிறோம் இவனுக்கு பிடிக்காதவர் பிடிக்கா பிடிக்கவர் இந்த உடலில் இந்த பேதியில் அதை விலைக்கு அஜ்ஞானத்தை தொலைச்சு விட்டு உடலோட கூடியிருக்கிற ஆத்மாவை பார்த்து மயங்கும் ரெண்டும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய அறிவின்மையை தொலைச்சு விட்டோம்னால் ஆத்மாவுக்கு ஆத்மா சண்டை போட போகிறதா இல்ல ஆத்மாவுக்கு ஆத்மா அடிச்சுக்குமா இல்லை காலே இல்லை பேச்சே இல்லை அனுபவம் மட்டும்தான் இருக்கும் ஆகையாலே அந்த உயர்ந்த நிலையை அடைந்து விட்டால் அறிவின்மை விலகி போகும் எதுவுமே நம்மளை மூடிக்கொண்டிருக்காது ஆனால் தற்போது மூடிக்கொண்டுதானே இருக்கிறது எதால் மூடப்பட்டிருக்கிறோம் அஜானத்தாலே என்று கீழே கேள்வி பதில் இனி அடுத்தது எழுபத்தி ஒன்னு கேனஸ்வித் நகாசத்தே கேனஸ்வித் ஒளிவிடுவதில்லை ஆத்மா ஒளிவிடுவதில்லை விளக்கியற்றி வைத்திருக்கிறோம் ஒளிவிட வேண்டும் எத்தால் ஒளிவிடாது மூடி போட்டு மூடிவிட்டா ஒளிவிடாது மற்றொன்று போட்டு வச்சிருக்கோம் எத்தால் ஒளிவிடாது கருப்பு காகிதத்தை போட்டு மறைச்சிட்டோம் ஒளிவிடாது அப்ப ஒரு கருமை வந்தால் நல்ல வெளிச்சத்தை மறைச்சுடும் தெரியுது சூரியன் ஒளிவிடுகிறார் கருத்த மேகங்கள் கூறுக்க வந்துட்டா மறைக்கப்படுகிறது அப்ப இந்த கேள்வி என்ன எத்தால் பிரகாசிப்பதில்லை எத்தால் ஒளிவிடுவதில்லை நாம் எதனாலே ஒளிவிடாமல் போகிறோம் பதில் சொல்றார் தமசா ந பிரகாசத்தே தமசாலே ஒளிவிடாமல் போகிறோம் தமஹா தமஸ் அப்படிங்கிறது என்ன இதை இரண்டு விதமாக பொருள் பார்க்க வேண்டும் தமஹா தமஹா என்று மூலப்பிரகிரு சொல்லுவது வழக்கம் ஏன் அப்படி சொல்றார்கள்னால் அது தமோ குணத்தோடு இருப்பது பல தடவை நீங்க கேட்டிருக்கீர்கள் சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று முக்குணங்கள் இந்த மூணும் குணங்கள் இவை பிரகிருத்தியை விட்டு பிரியாது மூல பிரகிரு அது கொண்டுதான் பிரம்மம் இந்த உலகத்தையே சிருஷ்டிக்கிறது அந்த மூலப்பிரகிருத்தியோட விட்டு விலகாமல் இருக்கிறது தான் சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் சுலபமாக ஞாபகம் வச்சுக்கணும்னால் நமக்கு தெளிவா இருக்கோம்னால் சத்தகுணத்தாலே பேராசைப்படுகிறோம்னால் ரஜோகுணத்தாலே கோபப்படுகிறோம்னால் ரஜோகுணத்தாலே கவனமின்மை சோம்பல் தூக்கம் இவையெல்லாம் சமோ குணத்தாலே அப்ப சத்தகுணத்தை தொட்டு பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது ரஜோகுணத்தை கண்ணால பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது தமோ குணத்தை சுவைத்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது ஆனா இந்த முக்குணங்களும் நம்மிடம் உள்ளன அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் அதனுடைய எஃபெக்ட் நம்ம கிட்ட இருக்கும் அந்த மூணு காரணம் அந்த காரணம் ஒரு எஃபெக்ட் நம்ம கிட்ட இருக்குமா நாம எப்ப எப்படி பிஹேவ் அதை பார்த்து இப்ப சத்துவகுணம் வளர்ந்திருக்கு இப்ப ரஜோகுணம் வளர்ந்திருக்கிறது இப்ப தமோகுணம் வளர்ந்து இருக்கிறதுன்னு கண்டுபிடித்து விடலாம் அப்ப நம்முடைய பிஹேவியர் நம்முடைய நடவடிக்கை உடை பாவனை பேச்சு வழக்கம் இவைகளை வைத்துத்தான் இப்ப இவன் சத்தகுணத்தோடு இருக்கானா ரஜோகுணத்தோடு இருக்கானா தமோ குணத்தோடு இருக்கானா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக தமசுங்கிறது குணம் இருட்டு கருப்பு அதற்கு இருக்கிற வரணம் சத்தகுணத்துக்கு நிறம் வெண்மை ரஜோகுணத்துக்கு நிறம் சகப்பு தமோகுணத்துக்கு நிறம் கருப்பு இப்ப நம்ம தமசை பத்தி பாத்துருக்கோம் சமூக குணம் கருத்த நிறத்தோட இருப்பது இந்த கருப்புனாலே சாதாரணமா கருப்பு காகிதத்தை வைத்தோம்னாலே ஒளி மறைக்கப்படுகிறது அல்லவா இந்த மறைக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி சொல்ற பிரகிருத்தியோட சத்தம் ரசு தமசு மூன்றும் சேர்ந்தேதான் இருக்கும் சத்தம் ரஜ்தமதி குணாக பிரகிருதி சம்பவாக கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார் பிரகிருத்திலிருந்து விட்டு பிரியாமல் திறந்தவைகளாய் சத்தம் ரஜத்து தமசு இருக்கும் அது எவ்வளவு தூரம் விட்டு பிரியாது இருக்குன்னா தமோகுணத்தோட கூடியது தானே பிரகிருதி அச்சுக்கோளே எழுத்துக்கோளோட கூடினது புஸ்தகம் நூலால் செய்யப்பட்டது வேட்டி அது அதற்கு கூடி இருக்கு இப்ப இந்த தமோகுணம் பிரகிருத்திய விட்டு பிரியாது அது எவ்வளவு தூரம் இன்டிமேட் எவ்வளவு தூரம் நெருக்கமா இருக்குன்னா அதனால தமஹா அப்படிங்கிற பெயரையே கொடுத்துட்டார்கள் கிழிய வேடிக்கைக்காக சொல்லியிருக்கேன் ஒருத்தருக்கு சுமாரா கோம் இருந்தா கோபம் இருக்கிறவர் கோபடுறவர் சொல்லுவார் ரொம்ப கோபம் வர்றவர்தா அவரையே கோபம் அப்படின்னு சொல்லிடுவோம் இவரே கோபம் கோபத்தின் மொத்த உருங்குற மொழியம் அத இந்த தமோ அத்தனை தூரம் விட்டு பிரியாம பிரகிருத்தோட இருக்கிறபடியால் பிரகிருத்தியே கூட தமஸ்னு சொல்லுவார்கள் ஆக தமஸ் என்பது ஓர் குணம் அது மூலப்பிரகிருத்தியை விட்டு பிரியாமல் சரி சுவாமி அது மூலப்பிரகிருத்தியோட பிரியாமல் இருந்தால் எனக்கு என்ன எனக்கும் அதற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா உண்டே அந்த பிரகிருத்தியை கொண்டுதான் நம் உடல் செய்யப்பட்டிருக்கிறது பிராகிருத்தம் இதுக்கு பேர் பிரகிருத்தியால் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் பிரகிருத்தியால் செய்யப்பட்டிருக்கிறபடியால் இதற்கு பிராகிருத்தமான உடல் பிராகிருத்த உடல் ஏன் இத பூத உடல்ன்னு சொல்றோம் பஞ்ச செய்யப்பட்டிருக்கிறது பிரகிருத்தியிலிருந்து தான் ஐம்பெரும் பூதங்கள் உருவாயின ஐம்பெரும் பூதங்களை கொண்டுதான் நம் உடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்ப பிரகிருத்தியிலையும் தமோ குணம் விலகாது ஐந்து பூதங்களை விட்டு தமோகுணம் விலகாது நம் உடலை விட்டு தமோகுணம் விலகாது அப்ப தமசு கூடவேதான் இருக்கும் தமோகுணத்தை இந்த உடலேரும் எடுத்து வெளியில் போட்டு விடுவது இயலாது அப்ப என்ன செய்யலாம் அதை நன்னா கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம் இப்ப நம்ம உடம்புக்குள்ளேயே டபிள்யூ பி இருக்கு ஆர்பிசி இருக்கு ரெட் பிளட் பர்பசல்ஸ் white bed cholesterol, தேவைக்கு மீறி போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் சமோ குணத்தினால் ஏற்படும் குற்றங்கள் எவை அதை எப்படி மீறி போகாம பார்த்துக்கணும் அது இருந்தால் நம்ம ஏன் நன்கு ஒளிவிடாமல் மறைக்கப்படுகிறோம் இதை பகவத் ராமானுஜர் பகவத் ஸ்வரூப திரோதான கரீன் என்று சாதிக்கிறார் பெருமானை நன்கு தெரிந்து கொள்ள ஒட்டாமல் இந்த தமசுங்கிறது நம்மை தடுக்கும் நம்ம இடத்துல சத்தகுணம் மட்டும் இருந்தால் மேல மேல தெரிஞ்சுக்க வேண்டியது அழகா தெரிஞ்சு போடுவோம் கூட தமோகுணம் இருக்கிறபடியால் தெரிந்து கொள்ள ஒட்டாமல் தடுக்கிறது கண்ணன் கீதைய சொல்றார் இந்த தமோ குணத்தை எப்படி நீ தெரிந்து கொள்வாய் அதனுடைய எஃபெக்ட் உங்ககிட்ட என்னென்னவா பிரமாதம்ித்சாரத்தில் அழுத்துகின்றனடி தூங்கித்தானே தீர வேண்டும் தூங்குவோம் ஆனா அதிகப்படியான தூக்கம் வரும் அதிகப்படியா தூங்க தூங்க என்னாகும் செய்ய வேண்டிய செயலில் சோம்பல் வந்துவிடும் சோம்பல் வளர்கிறது அதற்கு மேல் என்னாகும் நிறைய தூங்கிட்டு கொஞ்சமா காரியத்தை பண்ண போகும்போது அதில் கவனமின்மை ஏற்படுகிறது தூங்கிண்டு எழுந்து வந்தே ஒரு காரியத்தை செய்ய போறோம் அந்த மயக்கத்திலே செய்தால் கவனம் இல்லாமல் தவறி செய்து விடுவோம் அப்ப நித்ரா ஆலசியம் பிரமாதம் நித்ரை என்பது தூக்கம் ஆலசியம் என்பது சோம்பல் பிரமாதம் என்ன பிரமாதம் சொன்னா கச்சேரி பிரமாதமா இருக்குன்னு சொல்லாதீங்க ஏன்னா பிரமாதம்னா கவனமின்மைன்னு அர்த்தம் இனி கச்சேரி எப்படி இருந்தது ரொம்ப பிரமாதம் அப்படின்னா பாடகர் தப்பு தப்பா கவனம் இல்லாமல் ஸ்வரஸ்தானம்லாம் தாளம்லாம் தப்பி தப்பி பாடி என்ன பொருள் வடமொழி சொல்லுக்கு தப்பாண்டு நம்ம பிரயோகப்படுத்திடுவோம் இருந்தால் இதுதான் தமோகுணத்தினுடைய காரியம் மற்றொன்றும் வைத்துக் கொள்ளலாம் தமோகுணம் இருக்க இருக்க அதை பத்தி கண்ணமே தெரிவிக்கிறார் அப்பிரகாச அப்பிரவர்த்தி பிரமாத மோகமேவ அப்பிரகாச எந்த விஷயத்தை படித்தாலும் புரிஞ்சுக்கணும்னாலும் பழிச்சுன்னு இருக்காது மந்தமா இருக்கும் அப்பிரவருத்தி ஒரு செயலமுக்குள்ளோ அது பண்ண முடியாமல் தடுத்து மெதுமெதுவே பண்ணுகிறோம் ஏழு மணி புறப்படுமா மெதுவா எழுந்து எட்டு மணி கிளம்புற பாருங்க அதெல்லாம் அப்பிரவருத்தி செய்ய வேண்டியத்தை பொழுதில் செய்யாமல் போதல் அப்ப பிரமாதம் கவனமின்மையோட செய்கிறோம் அப்பிரவருத்தி அப்பிரகாச எதுவும் பளிச்சுன்னு புரியாது எதையும் செய்ய வேண்டிய நேரத்துக்கு செய்யவே மாட்டோம் அப்பிரகாசி பிரமாத இந்த சமயத்துக்கு பித்ருக்களுக்கு சாதமான கவனமின்மையோட அந்த தேதியை ஊத்துடுவோம் இந்த தகப்பனால் திவி போயிட்டார் ஞாபகம் வச்சிருக்கணும் ஆனா சட்டம் கவனம் இல்லாமல் டெய்ரியல எழுதி வச்சுக்காத ரொம்ப டல்லா இருக்கும் அப்பிரவித்தி ஒரு செயலை இன்ன டைமுக்கு செய்யணுமா செய்யறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டோம் நெருவ இருந்துருவோம் பிரமாதம் கவனமின்மையோடு இருந்துருவோம் மோகமே மயங்குவோம் இது தர்மத்தை பார்த்து அதர்மம் நினைச்சிருவோம் அதர்மத்தை பார்த்து தர்மம் நினைச்சிருவோம் இந்த மயக்கம் செய்ய வேண்டிய செயல் மயக்கம் ஏற்பட்டால் அது வந்து தமோ குணத்தினுடைய காரியம் இப்ப நீங்க யோசிக்க வேண்டியதான் இப்ப நான் எப்ப இருந்திருக்கேன் உன்ன படிக்க போறேன் படிச்சுன்னே புரியலே ரொம்ப டல்லா இருக்கேன்னா சமோ குணம் வளர்ந்துருக்கு இந்த டைமுக்கு இந்த பாடத்தை படிச்சிருக்கணும் இல்ல இந்த வேலையை முடிச்சிருக்கணுமா முடிக்கலையா அப்ப சமோ குணம் வளர்ந்து உள்ளது கவனமின்மையா தப்பு தப்பா ஏதானு பண்ணி விடுறேன்னா பண்றேன் ஆனா தப்பு தப்பா பண்ணி விடுறேன்னா அதுவும் சமோ குணம் சரி அப்படியே பண்ணுகிறோம் இருந்தாலும் இந்த வழி போகணும் இல்லேன்னு அதை மொத்தமா தப்பா புரிஞ்சுண்டு வேறொரு வழி போயிடுறேன்னா அப்ப மோகம் மயக்கம்னு அர்த்தம் இதெல்லாம் தான் தமோகுணத்தினுடைய காரியம் ஆகாரத்தை நன்கு கட்டுப்படுத்துவதுதான் சமோ குணத்தை குறைத்துக் கொள்வதற்கு ஒரே வழி பல தடவை சொல்லியிருக்கேன் மேலும் அவசியம் தெரிவிக்கிறேன் ஆக நாம் எத்தால் சூழப்பட்டிருக்கிறோம் அஜானத்தாலே எதால் ஒளிவிடாமல் இருக்கிறோம் சமோ குணத்தாலே ஆக சமோ குணத்தை குறைத்துக் கொள்ள வழி தேட வேண்டும் தேடுவோம் நமஸ்காரம் இந்த உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் உங்கள் மொபைலில் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்